அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாரல்ல தூய்க்க துவர பசித்து உண்ட உணவானது உடலோடு சேர்ந்த தன்மையை அறிந்து உண்ண வேண்டிய உணவின் அளவு முதலானவற்றை உறுதியாக கடைப்பிடித்து உடலுக்கு நோய் உண்டாக்காத நல்ல உணவை நன்றாக பசித்த பிறகு சுவைத்து உண்பாயாக இதனுடைய விளக்கம் பார்க்கலாம் கடைப்பிடித்து என்றது உணவின் சுவை கருதாது அதன் சத்து பொருளையும் அதன் நன்மையையுமே கருதி உறுதியாக உண்டு பழகுவது என்று புரிந்து வேண்டும் கடைப்பிடித்து என்றால் தான் கருதிய காரியத்தை எப்பொழுதும் நழுவ விடாதபடி செய்தல் அற்றது அறிந்தாலும் உணவு ஒழுக்கத்தை இடையில் தவறவிட்டால் அதனால் பயனில்லை மாறல்ல என்பதன் பொருள் தன் உடல்நிலைக்கு ஒவ்வாததும் மனநிலைக்கு ஒவ்வாததும் சுவை வீரியம் முதலிய குணவகைகளால் தம்முள் ஒவ்வாததுமாகிய உணவுகளை துவரப்பசித்தல் என்பதன் பொருள் முன் உண்ட உணவு நன்றாக ஜீரணமாகிவிட்டது என்பதையும் உண்ணும் உணவு இனிமேல் செறிக்கும் என்பதையும் அறிவது துவர என்ற சொல்லுக்கு மிகுந்த என்ற பொருள் நல்ல பசி தோன்றிய பிறகே உணவு உட்கொள்ள வேண்டும் கள்ளப்பசி இளம்பசி போன்றவற்றுக்கு இடம் கொடுக்கக்கூடாது துய்க்க என்பது உணவை விரும்பியும் சுவைத்தும் உண்பது உடலுக்கு ஏற்ற உணவை அளவோடு நன்றாக பசித்த பிறகு உண்பாயாக என்பது இதன் கருத்து மேற்கோளாக இதை பார்க்கலாம் சாது சக்கரர் என்ற பௌத்த முனிவரை பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது கல்வி அறிவு சொல்வன்மையோடு சிறந்த ஞானசீலராக விளங்கிய அவர் உணவின் பேதத்தால் உணர்ச்சிகளில் பேதம் ஏற்படுவதை நன்கு உணர்ந்தவர் பெரும்பாலும் பட்டினி இருந்து குறித்த காலத்தில் குறிக்கோளோடு உண்டு வந்தார் பசியின் பான்மையையும் உடலை பாதுகாக்கும் முறையையும் பற்றி இவர் மக்களுக்கு உபதேசித்து வந்தார் பசியானது கடவுள் கூராய் நின்று உலகை இயக்குகிறது பசி என்ற ஒன்று இல்லையென்றால் உடலில் வாழும் உயிர்கள் யாவும் எவ்விதமான முயற்சியிலும் ஈடுபடாமல் செயலில்லாமல் இருக்கும் நிலையற்ற உடலில் நிலையான உயிர் ஒன்றி நின்று வினைப்பயன்களை நுகர்ந்து வருவதற்கு பசியே துணையாக இருக்கிறது தன் வயிற்றில் உள்ள கஷடுகளை பசித்தீயால் எரிக்கக்கூடாதவன் தனது உடலினை விரைவாக சுடலையில் எரிக்க கொடுப்பான் ஒரு சமயம் பசியோடு ஒரு சோலைக்குள் நுழைந்த சாது சக்கரருக்கு இலக்குமி என்ற அரசி தன் கணவனுடன் அங்கு வந்து உணவளித்தாள் அவளே மறுபிறவியில் மணிமேகலையாக பிறந்தாள் என்ற குறிப்பையும் நாம் பார்க்கிறோம் பதவரை பார்க்கலாம் அற்றது முன் உண்ட உணவு செறித்ததை அறிந்து நன்கு தெரிந்து கொண்டு துவரப்பசித்து நல்ல பசி தோன்றிய பிறகு மாறு அல்ல மாறுபாடு இல்லாத உணவை கடைப்பிடித்து நன்கு பின்பற்றி தூய்க்க சுவைத்து உண்ண வேண்டும் முன் உண்ட உணவு செறித்ததை நன்கு புரிந்து நல்ல பசி தோன்றிய பிறகு மாறுபாடு இல்லாத உணவை அதற்கேற்ற வண்ணம் அதனை சுவைத்து உண்ண வேண்டும் அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாரல்ல துவர பசித்து அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின்